வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு கேப்டன் ஜேம்ஸ் குப் அண்டார்டிக் கண்டத்தை அடைந்த முதலாவது ஐரோப்பியர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிரிட்டன் தென்னாப்பிரிக்காவின் டிரான்ஸ்வால் நகரில் இடம்பெற்ற போவர் குடியேற்றங்களை அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா 20 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொடுத்து வெர்ஜின் ஐலாண்ட்ஸ் எனப்படும் கன்னித்தீவுகளை டென்மார்க்கிடமிருந்து வாங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஐநா பாதுகாப்பு சபை தனது முதலாவது கூட்டத்தை நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஃபேடிலன்ட் மார்க்கோஸ் அவர்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டின் நிரந்தர அதிபர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வளைகுடா போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு தென்கொரியாவுக்கு மேற்கொண்ட ஜப்பானிய பிரதமர் கிச்சி மியாசாவா அவர்கள் இரண்டாம் உலக போரின் போது ஜப்பான் வீரர்கள் தென்கொரிய பெண்களை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதற்கு மன்னிப்பு கோரினார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வியாழனுக்கு வெகு அருகிலுள்ள அமால்தியா எனும் சந்திரனுக்கும் யூரோப்பா எனும் சந்திரனுக்கும் இடையே உள்ள வியாழனிலிருந்து நான்கு இலட்சத்தி தொலைவில் உள்ளதுமான யோ எனும் சந்திரனை முதல் முறையாக கலிலியோவின்கலம் நெருங்கி பறந்தது அதனை கண்டாலே ஐயோ என்று அலரும் வண்ணம் அகோர எரிமலைகள் கொண்டது இந்த சந்திரன் இந்த பிரபஞ்சத்தில் சூரிய குடும்பம் தோன்றிய காலம் தொட்டு இன்று வரை தொடர்ந்து கந்தக கனல் குழம்பினை சீற்றத்துடன் கக்கிக் கொண்டிருக்கும் எரிமலைகள் கொண்டது இந்த சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் ஆண்டு பெஞ்சமின் பிராங்க்லின் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் மற்றும் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜ் ஸ்டிக்லர் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எம் ராமச்சந்திரன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முகமது அலி அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என் சொக்கன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டுவைன் வேட் அமெரிக்காவின் கோடைப்பந்து ஆட்டக்காரர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு பேட்ரிஸ் லுமும்பா கோங்கோ ஜனநாயக குடியரசின் பிரதமர் காங்கோ ஜனநாயக குடியரசின் பிரதமர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாபி ஃபிஷர் அமெரிக்க சதுரங்க ஆட்டக்காரர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கமில் செக் நாட்டு தமிழறிஞர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜோதி பாசு இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் நீண்ட நாள் முதல்வராக இருந்தவர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சுசித்ரா சென் வங்காள திரைப்பட நடிகை மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேயர்களே